وانشهد ان سيدنا وحبيبنا والشفيعنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله ارسله تعالى بنصط بشيرا ونذيرا بين يدي الساعه اللهم صل على محمد وازده وذريته كما صليت على ال ابراهيم وبارك على محمد وازده وذريته كما باركت على ال ابراهيم وفي العالمين انك حميد مجيد اما بعد في عباد الله اتقوا الله قد قال الله جل وعلا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله مولانا العظيم وقال نبينا عليه افضل الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لمرئ ما نواه فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن هجرته الى دنيا او الى ما هاجر الى او كما قال عليه افضل الحمد لله அல்லா ஒருமுனே உண்டாகட்டும் என்று கூறியவனாக சிறுவையும் ஈடேற்றமும் உண்மை நாயகம் முகமது அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள் அவர்களை அடியொத்தி வாழ்ந்த சத்தியாக்கள் இம்மார்க்கும் இம்முறை இலகுவாக வந்து சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட நாள் வரும் இமாங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நல்ல நேரத்தில் துவாவை முறையாக பின்பற்றி சொர்க்கத்தின் மொழியை சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியனாகையே எனக்கும் நண்பர்களாக உங்களுக்கும் வசியத்திலும் நற்கத்தலை பிறப்பித்துக் கொண்டு இந்த சொத்துபாவினுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய சொத்துவாவினுடைய தலையங்கமாக இஸ்லாம் அதனுடைய ஆச்சரியங்களும் அதனுடைய அமானுதங்களும் தண்ணியத்திற்குரிய அன்பான் இந்த அல்லாஹன் இந்த உமத்தை வழித்துவதற்காக வேண்டித் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ் இந்த உமத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் வழி புரன்றுவிடக்கூடாது வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி திருமறை அல்புராணை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இந்த புராணை கொடுத்த அல்லாஹ் அது எப்படி இருக்க வேண்டும் மூன்று பெரும் பொறுப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டிவிப்பான் லக்கத் மன்னால்லாஹு அலால் முஃமினீனா இத் பஃஸா ஃபீஹி ரசூலன் மின் அன்ஃசுஹிம் யத்லு அலைஹி அயாத்தஹு வ யுذكீஹி வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்ல லஃபீ தலாலின் முபீன் கிட்டமாஹ அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு பெரும் உபகாரம் செய்து})\r\nஅது என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்களில் இருந்து ஒருவரை அவர்களுக்கு கூறுவராக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார் அவர் செய்யக்கூடிய பணிகள் இந்த சமூகத்திற்கு ஆன்ம பரிசுத்தத்தை ஏற்படுத்துவார் அல்லாஹை தவிர ஏனைய எல்லா பொருட்களுடைய அசிங்கமான எண்ணங்களை உள்ளத்தில் இருந்து அகற்றி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் பொறுப்பை அல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லுள்ள நல்லேன் ஓத வேண்டும் அந்த ஓதலின் மூலமாக உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் வாழ்வில் அறிவில் மேம்பட வேண்டும் என்று நம்முடைய வாழ்வில் நான் என்ன இடத்தை கொடுத்து வைத்திருக்கின்றேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் ஊதுரேன் கொஞ்சம் கேட்டு பார்த்தால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் நாங்க குரானோட வைத்திருக்கக்கூடிய தெளிவு ஆக பிரிய முதலாளிமார்களாக இருந்தால் முன்னாடி வேதனை என்று கூட்டம்ப் அப்படிப்படி ஆகிறதுக்கும் கிடம்பாடு இருக்குது வழிகாட்டியாக ஆம பரிசுத்திற்காக வேண்டி அறிவு பொக்கிசமாகும் அறிவு ஞானத்தை உலகத்திற்கு போதிப்பதற்காக அருளப்பட்ட அல் குரான் இந்த உண்மையினுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு இடம்பெற்று இடம் பிடித்திருக்கின்றது கடைசிய திராவியில கேட்டுட்டு இருந்தோம் அதுல கூட கனவுகள் அதுல கூட முடியாத நிலைகள் அஜத்து சுருக்கி தொழ வைக்க மாட்டாரா அன்பார்ந்து நல்லா வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் பெரும் அற்புதமாக அல்லாஹ் குரானை அருளியிருக்கின்றான் யாரும் விளங்கிக் கொள்ளலாம் குரான விட்டு யாரும் தூரம் போக முடியாத அளவுக்கு அத்தனை பேரையும் குரானோட இணைக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு சாதனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் யாரும் விளங்கலாம் உதாரணத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரான் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நல்ல புரான் சில கருத்துக்களை பேசு ஆச்சரியமாக இருக்கின்றது எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன நம்மள்கிட்ட கேட்டால் இதெல்லாம் எழுதுவோம் நாங்க கொலை செய்யல செய்தவர் எப்படி இருப்பார் என்று கேட்டால் என்னெல்லாம் எழுதுவோம் ஒரு கொலையாளி என்ன என்ன என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கஷ்டங்களை அவர் எதிர்கொள்கின்றார் எழுதுவோம் அவரை தப்பிச்சு போறது எப்படின்னு எழுதுவோம் எத்தனையோ விஷயங்களை எழுதுவோம் ஆனா ஒரு பாமரன் கூட விளங்கி கொள்ளும் விதமாக ஒரு ஒரு கருத்தை சொல்லுது ஒரு கதைய சொல்லுது ஒரு கதைய சொல்லுது இவனுக்கு அவனுடைய ஆன்மா பெரிய அந்த மூத்தவனுக்கு அவனுடைய அவனுடைய ஆன்மாவுக்கு அடிமணிந்தான் நினான் கொலை செஞ்சு போட்டுகின்றான் எதிர்கொள்ளக்கூடிய முதலாவது அவனுக்கு முதல்ல ஏற்பட்ட பிரச்சனையாக கொலை முடிஞ்சிருச்சு கொலை நடந்திருச்சு உயர் எடுக்கப்பட்டிருச்சு இந்த பொடியை என்ன செய்ய வழி என்ன தெரியல என்ன தெரியுமா கொலையாளி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்ல அன்னைக்கு சொல்லி இருக்கிறான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் எந்த கொலையாளியும் எதிர்கொள்ளக்கூடிய பயங்கரமான பிரச்சனை இந்த பொடி டிஸ்போஸ் நீதிக்குன்னு அட்டாட்சி அந்த பொடி இருக்கணும் அந்த உடம்பு இருக்கணும் அதனால போட்டு தேடி எடுக்க சொல்லி சொல்றான் ஏன் அதுதான் முதலாவது ஆதாரம் இது இருந்துச்சுன்னா கட்டாயம் மாட்டிக்கொள்வாங்க எதுல போய் மாற்றாரு மோடி டிஸ்போஸ் பண்றப்போ போய் மாற்றாரு இலங்கைக்காரங்க நல்ல விலங்கி இருப்பாங்க சமீபத்தில் கொழும்புல ஒரு கொலை நடந்துச்சு அவர் எப்ப மாற்றா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மோடியை டிஸ்போஸ் பண்ண போறார் போலீஸ்ல மாற்றார் புதைகள் ஒரு சாமானியன் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் அல்புரா ஆக்கி வைத்திருக்கிறான் ஆனா தொடர்பு வைக்க நமக்கு கஷ்டப்பா கஷ்டமாக இருக்கு ஒரு வாலிமண்ட கேள் ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டு கேட்கிற எவ்வளவு நேரம் ஒரு படத்துக்கு மூணு மணி நேரம் செலவழிப்பதாக இருந்தால் இந்த அளவுக்கு குரானை விட்டு விரும்போடி ஒரு சாமானியன் வழங்கி கொள்ளலாம் குரான் குரான் ஒரு வசனம் என்ன விளங்குதுன்னு சொல்லுங்க பாப்பாட்டா யார் ஓதுரா பெரும் பெரும் அறிவு மேதை அப்துல் மலிக்கு பெரிய குரானுடைய வாசகங்களை வார்த்தைகளை துல்லியமாக ஆய்வு செய்யக்கூடியவர் அவர் ஓதுறார் அவர்கள் சம்பாதித்த அந்த குற்றத்தின் காரணமாக அல்லாஹுடைய புரத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனையாக கைய வெட்டுங்க அல்லாஹ் சொல்றான் போது நாங்க பெண்ணும்க்கத்தியுமா அவ்வர்களுடைய கடன்களை விட்டியெடுங்கள் சம்பாதித்துக் கொண்டதற்கு கூலியாக நகால அல்லாஹுடைய புறத்தில் இருந்த தண்டனையாக என்ன என்ன மிகப்பெரிய அறிஞர் பெருமகன் ஒரு காட்டு வாசி பதவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராம வாசி நாட்டு புறத்தான் எழுத்தறிவு இல்ல படிப்பறிவு இல்ல அவனுக்குலாதவன் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒருவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ன ஓதுன அவசர குரான் அவன் சொல்கின்றான் குரான் இல்லை குரான் இப்படி அல்லாஹ் ஒரு நாளும் குரான் அல்லா இறக்கி வைக்க மாட்டான் என்ன ஆச்சரியம் ஓதப்படி ஒரு அறிவு மேலே குரான ர சொல்லுர் ரவன் அல்லா மன்னிக்க கூடியவன் சொல்ல மாட்டான் குரானை எடுத்து அப்புறம் தான் யோசிச்சு எடுத்து பாக்குறா ஆச்சரியம் அந்த வல்லாஹு கபூர் ரஹின் இல்ல அல்லாஹர் என்று சொல்ல மாட்டான் அஜீஸ் அவன் யாவற்றை மிகக்கூடியவன் ஹக்கீம் மிக பெரும் நுட்பத்திற்கு அறிவுக்கு சென்ற அல்லாஹ் போட்டால் போட்டதுதான் சட்டம் என்று சொன்னால் சட்டம் தான் நிறைவேற்றுங்கள் என்ன சொல்ல வர்றேன் ஒரு சாமானியன் ஒரு சாதாரண மனிதன் கூட புறான புரிந்து கொள்ள முடியும் அவர் எழுத்தறிவு இல்லை அவருக்கு படிப்பறிவு இல்லை ஆனால் புறாணுடைய கேக்கம் இருந்தால் கருத்துக்களை ஆழமாக அளவுக்கு ஒரு சாமானியன் விளங்கக்கூடிய அளவுக்கு தான் நல்லா புராணை இலகுப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஆனால் புராணை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹன் ஒரு விளையாட்டுக்காக சொல்லக்கூடிய சில விளையாட்டுக்கள் சில விளையாட்டுகள் அல்ல விஞ்ஞானத்துக்காக புராணம் விஞ்ஞானத்துக்காக புராணம் பேசக்கூடிய கருத்துக்களை பார்த்தால் அது அற்புதமாக இருக்கும் அது அற்புதமாக இருக்கும் படைப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வன்னஹார் அல்லா ஜல்ல சொல்லி காட்டுகின்றான் அவன் இரவையும் படைத்தான் இரவையும் படைத்தான் பகலையும் படைத்தான் ஒசம்சல்கமர் சூரியனையும் படைத்தான் சந்திரனையும் படைத்தான் என்று சொல்லிவிட்டு அனைத்தும் அனைத்தும் ஆகாயத்திலே இவைகள் அனைத்தும் ஆகாயத்திலே என்ன செய்யுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் சூராத்தர அதாவது எவ்வளவு பதினேழாவது சூரா அல்முனூனில் ஒருத்தரவை இதை சொல்லி காட்டுகின்றான் சந்திரனை பிடித்து விட முடியாது இந்த இரவு பகல் பகலை முன் விட முடியாது ஆகாயத்தில் ஒரு வார்த்தையை விளையாட்டு வார்த்தைக்குள்ளார என்ன நடக்குது கொஞ்சம் பாருங்களை எழுதி பாருங்க வார்த்தைகள் விஹட கவி இந்த மத படித்து பாருங்க விஹட கவி திருப்பி இப்படி படித்து பார்த்தாலும் விஹட கவி தான் வரும் அதே போல ஒரு வாத்திய அல்லாஹ் சுல்ல تعالی அங்க அமைத்திருக்கிறான் குல்ன் இப்படி படித்து பாத்தீங்கன்னா கா லாம் அங்கிய கா லாம் ஃயே யே திரும்ப அங்கிய ஃயே யே நீனும் ஃயே லாம் கா குர்ஆன்ல எடுத்து பாருங்க வல் புறனை தொட்டு பார்ப்போம் அற்புதமான சிந்தனையை தூண்டக்கூடிய அறிவு புத்திசமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் வார்த்தையிலே சொல்லிட்டான் வார்த்தை என்ன செய்கின்றது இவைகள் அனைத்தும் சுழன்று கொண்டிருக்கின்றது சொல்லாமல் சொல்கின்றான் இவைக்கில் இனாலும்ழக்கில் இப்படி வந்தாலும் அது பழக்கில் என்றால் இந்த ஒரு இந்த ஒரு கண்ணோட்டத்தில் கண்ணேஸ் அன்பு அல்லாஹ் அங்கடியார்கள் இன்னைக்கு சொல்றாங்க இந்த வசனம் இந்த வசனம் விஞ்ஞானத்துடைய பெரும் தத்துவங்களை மாற்றி அமைத்து விட்டது ஒரு காலத்துல சொன்னாங்க சூரியன் தான் சூரியன்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது பூமி ஆடி அடித்த மாதிரி வச்ச இடத்துல இருக்குது கோள்கள் எல்லாம் அது அதனுடைய இடங்களில் சுற்றிக்கொண்டிருக்கின்றது இந்த வசனம் வந்து உலகத்தினுடைய விஞ்ஞானத்தின் தலைவிலேயே மாற்றிவிட்டது சின்ன வளாற்று மாதிரி அவ்வளவு சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்துடைய விளக்கம் தான் இந்த பூமி சுற்றுது இந்த பூமி சுற்றுது பூமியினுடைய சுழற்சியை கண்டுபிடித்தவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக இருந்திருக்கு உலகத்தில் பெரும்பெரும் பெரும் பெரும் சின்ன சின்ன வசனங்கள் எவ்வளவு அழகாக நல்ல ஆனால் கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஏன் உருவாக முடியாது ஏன் புரானை ஒதுக்கி வைத்துவிட்டு வெளியில் விஞ்ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் வெளியில் அறிவை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய விபரீதங்கள் தான் குரானுடைய அறிவுடப்பட்டிருக்கிறது முடியாது என்று சொன்னதை நாங்கள் அடைந்து விட்டோம் முடியாதுன்னு சொல்லுது நாங்கள் முடியும் என்ன சொல்லுது நவியிடத்தில் ரூஹல் பற்றி கேள்வி கேட்கின்றார்கள் என்ன உடம்புல கண்டுபிடிச்சான் அதனால என்ன செய்யறான் உருவானிச்சு இப்ப அவன் உருவாக்குறான் இன்னைக்கு நாம பேப்பரை ஈரல் கொலை எல்லா பாகங்களும் செயற்கை கால இருக்கு செயற்கை கையிருக்கு செயற்கை ஈரல் இருக்குது இப்ப செயற்கை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்டிபிஷியல் என்ன செய்ய உயிர் போயிடுச்சு என்ன செய்ய முதல்ல என்னன்னு கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டால் கண்டுபிடித்து மாற்று உயிரை அடுத்த வயால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கின்றார்கள் சொல்லிவிடுங்கள் சொல்லுங்கள் உயிர் என்பது இறைவனுடைய கட்டளை உயிர் என்பது இறைவனுடைய கட்டளை அழிமையில்லா தலையிலா இதில் அறிவு ஞானம் மிக குறைவாக வைத்தவரை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை உயிரை பற்றி ஆயிரம் ஆராய்ச்சிகள் செய்தாலும் உங்களால் இறுதி அடைய முடியாது என்று சொல்லி குரான் சவால் விடுகின்றது ஆராய்ச்சி செய்ய கண்டுபிடி உயிரை ஒன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது என் இறைவனுடைய கத்தளை குரான் அல்லாஹ் சொல்லிக்காட்டியிருக்கின்றான் நபித்தவர்களை சொல்ல சொல்லி இருக்கின்றான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் உயிர் நாங்கள் கண்டுபிடித்து முடியாது அறிவு இருந்தால் அச்சனையும் கண்டுபிடிக்கலாம் என்று குரானுக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறிவுக்கு விஞ்ஞானிகள் விளக்கம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதுக்கு பின்னாடி மேம்பட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்ப சமீபத்துல சொல்றாங்க சமீபத்துல சொல்றாங்க மன்னித்து கொள்ளுங்கள் நாங்க உயிருக்கு கண்டுபிடிச்ச வரை விளக்கத்தில் ஓட்டை விழுந்து விட்டது அறிவிக்கக்கூடிய பிபிசி செய்தியாளர் சொல்றாரு விஞ்ஞானிகள் தலையை பிச்சுக்கிறாங்களாம் வரை விளக்கணங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சில இருக்க வேண்டிய பண்புகள் சில இருக்க கூடாத பண்புகள் உருவாக்க முடியும் சவால் விட்டார்கள் இருக்கக்கூடாத பண்புகள் ஒரு பண்பு இருக்குது விஷம் உயிருக்க கூடாது வழிமுறையை கண்டுபிடித்தார்கள் விஷத்தை கொடுத்து உயிரை எடுக்கலாம் விஷம் என்பது உயிருக்கு எதிரி இருக்கக்கூடாத பண்புகளில் அவர்கள் பட்டியலிட்ட ஒன்றுதான் இருக்க பண்பு உயிருக்கு விஷம் விஷம் கூடாது ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்ப அளவுக்கு அளவுகளை அதிகரித்து விஷத்தை கொடுத்து அந்த வரை விளக்கத்தில் பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது இருக்காது வாழ முடியாது என்று சொன்னவர்கள் உயிருக்கு வரைவிலக்கணம் சொன்னதாக சொன்னார்களோ புறானுடைய சவாலை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொன்னார்களோ நாங்கள் முந்துவிட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் கண்டுபிடித்து ஒரு உயிர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஷத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது வாழ்வது விஷத்தில் அது சாப்பிடுவது விஷத்தை அது நுகர்வது விஷத்தை விஷத்திலேயே உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்க சொன்ன சொல்லி அதனால பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க கண்டுபிடிக்க முடியாது உயிர் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய அறிவு இறைவனுடைய தீர்மானம் அயல் இன்னொரு திராட்சிலே உமா ஊத்தோவினர் கேள்வி கேட்டு வந்த யூதர்களுக்கு அல்ல சொன்னான் அய்மை இல்லா சரியா கொடுக்கடவை வருடங்கள் ஆய்வு செய்தாலும் அல்லாஹுடைய கண்டுபிடிப்பு அல்லாஹுடைய கட்டளை கண்ணீர் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னா உயிருக்கு வரை விளக்கணம் கண்டுபிடிச்சு அவங்க தான் சவாலை முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னவர்கள் அப்ப கூட தூங்கிட்டு தவறை அவனைல எல்லாம் வந்துருச்சு நேரம் கிடைக்கல நம்ம சமூகத்துக்கு குரானோடு இன்னும் தொடர்பு ஏற்படவில்லை குரானோடு ஆசை ஏற்படவில்லை வாலிபர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு அல்லாஹ் நல்ல நிலைமை இணைய வேண்டும் குரான் ஒரு சாமானிய மனிதனுக்கும் குரான் விஞ்ஞானத்தின் உலகத்தினுடைய விஞ்ஞானத்தையும் சொல்லிக் காட்டுகின்றது ஒரு சாதாரண மனிதனுக்குண்டான படிப்பினையும் சொல்லி காட்டுகின்றது எல்லா நபர்களும் அதில் தன்னுடைய பாடத்தை பெற்றுக் வாங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக தொடர்புகளை உருவாக்கிக் கொள்வோம் முதலில் பிறகு தத்யர் ஆன்ம பரிசுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு தாக்குமா அதன் மூலமாக வேதத்தை அதன் மூலமாக அறிவு ஞானத்தை தேடினால் அந்த கோதல் அந்த வளர்ச்சிக்கு இந்த சமூகத்தை சரியான பாதையில் அல்லாஹா பேர்ப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கியாக குற்றம் துறைகளை மன்னித்து விடுவாயாக தப்பு தவறுகளை மன்னித்து அறிவை அறிவுகளில் வழிகாட்டியாக ஆஹ் வாலிபர்களுக்கும் சிறியவர்களுக்கும் குறானின் மோகத்தையும் புறானில் ஆசையும் புறானுடைய தொடர்பையும் சொற்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியதால் புரியவாய் நான் எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான்ஸ் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்